விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா பிரம்மம் ஒரு நிதி செல்வம் எத்தனையோ செல்வங்களை நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாமே தவிர கஷ்டப்படாமலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு செல்வம் பிரம்மம் அதை வெளியிலேயும் தேடி போக வேணுங்கிற தேவையில்லை நமக்குள்ளும் உரைகிறான் ஒரு புதையல் நம் வீட்டுக்குள்ளேயே ஆழ பதிந்திருக்கலாம் அதன் மேலே பலமுறை நடந்திருப்போம் ஆனால் உள்ளே புதையல் இருக்கிறதுன்னு தெரியாமலே நடந்திருப்போம் அறிந்தவன் அதை காட்டி கொடுத்தால் ஷட்டென்று ஆர்வத்தோட தோன்றுகிறோம் அங்கேயே புதையல் இருக்கிறது புதியதாக புதையலை புதைக்க வேண்டாம் இருக்கும் புதையல்தான் கிடைக்கும் நம்மிடத்திலே இருக்கும் எங்கோ தேடி போக வேண்டாம் அதே நம் உள்ளத்துக்குள்ளேயே உரைகிறார் நம் அருகிலேயே இருக்கிறார் ஆனால் அதை ஒரு குரு வந்து நம்மிடத்தில் புதையல் உள்ளது என்று சொல்லுகிறா போலே இறைவன் உன்னிடம் உள்ளான் என்று சொன்ன பிற்பாடுதான் புதியதாக உள்ளத்துக்குள் இறைவனை புகுத்த வேண்டுமா தேவையில்லை இருக்கும் இறைவனை அறிந்து கொண்டால் போதும் நமக்கும் பகவானுக்கும் தொடர்பு புதிதாக ஏற்பட போகிறதா இல்லை இருக்கும் உறவை உணர்ந்து கொண்டால் போதும் இப்பேற்பட்ட எம்பெருமான் எங்கும் இருக்கும் போது அவனை அறிந்து கொள்ளாமல் வெண்ணியே வேண்டி விழுபொரு கிணங்கி வேர்க்கனார் கலவியே கருதி நின்னவானில்லான் என்னை எவ்வளவு தூரம் துன்பப்பட்டு விலகி போகிறோம் உடலின்பமையேதான் நமக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஓடிவிடுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது இறைவனை அறிந்து கொள் ஆத்ம பரமாத்மாக்களுக்குண்டான தொடர்பை உணர்ந்து என்ன விதர் மிக அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார் விதரநீதியை பார்த்து வருகிறோம் அதில் இப்ப பார்க்க போற ஸ்லோகம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு சாமி கணக்கு பாடமா என்று நீங்கள் கேட்கலாம் அவர் அப்படித்தான் கணக்கு பாடம் நினைச்சிருக்கார் ஒன்ன ரெண்ட தெரிஞ்சுக்கணும் மூணு தெரிஞ்சுக்கணும் நால தெரிஞ்சுக்கணும் அஞ்ச தெரிஞ்சுக்கணும் ஆற தெரிஞ்சுக்கணும் ஏழ தெரிஞ்சுக்கணும் என்று ஒரு ஏழு விஷயம் இப்ப சொல்ல திருவள்ளுவர் சிறுக்கையின்னு திருமங்கி ஆழ்வார் ஒரு பாசுரம் பிரபந்தம் பாடினார் அதில் இப்படித்தான் கணக்காக இருக்கும் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று எழு கூறு எழு கூறுன்னா ஏழு பகுதிகள் ஏழு கூறுகள் ஒரு ரசம் தேர் கற்ற பாருங்க அந்த தேருக்கு கீழே ஒரு நிலை அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் மேல போறச்சே குறைஞ்சிட்டே போகும் அங்கே இருந்து பார்த்தா விரும்பி போகும் அதை ரசத்தை ஒன்றை வைத்து அறிந்து கொள்ள வேண்டும் சரி யாரை பற்றி மூவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவழ்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நாலு விதத்துல நடந்துக்கணும் எதை ஜெயிக்கணும் அஞ்சு பேரை ஜெயிக்கணும் எதை உபயோகப்படுத்தணும் ஆற உபயோகப்படுத்தணும் எததுல இருந்து விலகணும் ஏழுல இருந்து விலகணும் என்றால் பஞ்ச ஜித் சப்தி சுகீபவ ஏகையா ஒன்றாலே துவே வினிச்சித்ய இரண்டை பற்றி உறுதிப்படுத்திக் கொண்டு மூவரை இடத்திலே சதுர்பிர் வசூ நாலு விஷயத்தை பிரயோகப்படுத்தி வசத்துக்கு கொண்டு வா பஞ்சித்வா ஐந்தை ஜெயிப்பாய் விதித்வா ஷட்டு ஆரை தெரிந்து கொள்ளுவாய் சப்தி ஏழை ஒழிச்சுடுவாய் சுகிபவ சுகமா அது இது என்னது சுவாமி ஒரே நம்பர் பிள்ளையா இருக்கு இப்போ இதை வச்சுன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு கணக்கு போடணுமா அவர் ஸ்லோகத்தில் இவ்வளவு சொல்லியிருக்கார் ஆனா இந்த ஒண்ணுன்னு சொல்றது ஏதோ ஒண்ணு ரெண்டு சொல்றது ஏதோ ரெண்டு மூணுன்னு சொல்றது ஏதோ மூணு இப்ப இங்கிருந்து ஆரம்பிச்சார் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்லோகம் முடிஞ்ச உடனேயே அதுக்கப்புறம் ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம் லோகத்துல ஒண்ணு ஒன்னா இருக்கிறது எது ரெண்டு ரெண்டா இருக்கிறது எது மூணு மூணா இருக்கிறது இத போல நாலு நாலா அஞ்சு அஞ்சா ஆறாறா ஏழு ஏழா எட்டெட்டா ஒன்பது ஒன்பதா இதை போல லோகத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்ல இது எவ்வளவு ஆர்வத்தோட நம்ம கேட்டுக்க போறோம் இப்போ தர்மம் அதே பக்தி அதே சமயம் ரொம்ப நமக்கு ஆர்வத்தை கிளப்பு விடுகிற செய்திகள் இதை போல சொல்றதுலதான் விதருக்கு சாமர்த்தன் அவரை சொல்ல வைத்ததுதான் வேதவியாசருக்கே இருக்கிற பெருமை அவர் பேசணத்தை இவர்தான வடித்து வைத்தார் இப்ப பார்ப்போம் ஏகையா ஒன்றால் ஒன்றால்னா ஒன்றா இருக்கும் புத்தியால் நம்ம புத்தி அறிவு இருக்கே ஒன்று அப்ப அறிவை கொண்டுதானே எதையுமே தெரிஞ்சுதாகணும் லோகத்துல எத்தனையோ வஸ்துக்களை நாம புரிஞ்சுக்கலாம் வெடிகாரன்னு தெரிஞ்சுக்கலாம் மேஷேன்னு தெரிஞ்சுக்கலாம் பலகேன்னு தெரிஞ்சுக்கலாம் புத்தகம்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் உங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆண் தெரிஞ்சுக்கலாம் பெண் தெரிஞ்சுக்கலாம் குழந்தை தெரிஞ்சுக்கலாம் வயசானவன் தெரிஞ்சுக்கலாம் ஆனா எங்கிட்ட நூறு புத்தியா இருக்கு புத்தி ஒன்று தானே என்னிடத்தில் இருக்கிறது அறிவு அந்த ஓர் அறிவை கொண்டு பலவற்றை தெரிந்து கொள்ளுகிறோம் அப்ப ஓர் அறிவாளே இன்னொரு அர்த்தம் ஓர் அறிவாளேனால் ஏகாகிர சித்தாலே ஒருமுகப்படுத்தப்பட்ட அறிவாலே அறிவு ஒன்னா இருந்தா கூட அது சதரிப்படுத்துனா என்ன லாபம் அறிவை ஒருமுகப்படுத்த வேண்டும் வீணாக்கூடாது ஓர் பொருளை நோக்கி ஒழுங்கா இருக்க வேண்டும் விட்டுட்டோம் அப்ப பிளராயிடும் அப்படி இல்லாம ஏகையா புத்தி ஏகாக சித்தாலே ஒருவகப்படுத்தப்பட்ட புத்தியாலே விஷித்த இரண்டு விஷயங்களை பற்றி உறுதிப்படுத்தி கொண்டு செய்யாதன இதுதான் ரெண்டு நம்ம புத்தி இருக்குன்னு அதை வச்சு என்ன தெரிவிக்கணும் பதுத்தறிவு உள்ளது அதைத்தான் புத்தி பதுத்தறிவை கொண்டு என்ன பண்ணணும் பதுக்கணும் என்னன்னு பதுக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எததுல இருந்து விலை கொண்டோம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உடனே நம்ம சொல்லலையா என்னிடத்தை செய்யணும் என்னத்தை செய்யாதே ஆண்ட அழகா செய்யாதன செய்வோம் என்னென்ன எல்லாம் செய்யமாட்டோம் என்னென்ன எல்லாம் செய்வோம் என்ன திருப்பாவை இரண்டாவது பாசரத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறாள் அப்ப தேவி நிச்சித்த ரெண்டு விஷயத்தை பத்தி உறுதிப்படுத்தி என்னதெல்லாம் செய்யத்தக்கன என்னதெல்லாம் செய்யத்தகாதன அதுல அங்கு விலகி இருக்கணும் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அப்ப ஓர் புத்தியாலே செய்வனா செய்யத்தஹாதனான ரெண்டு அதை பத்தி உறுதிப்படுத்தி கொண்டு சதுர்த்தி மூவரை நமக்கு வசத்து கொண்டுறார் அந்த மூணு வசத்து கொன்றதுக்கு நாள உபயோகப்படுத்திக்கோங்கிறார் அடிக்கடிவார் பாசரத்திலே மூணு ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் அவ மூணு பேர் முதல் ஆழ்வார்கள் மற்றொரு ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து நாட்டவிட்ட வெற்றிமையோர் அதனால வாழ்க்கை முதல் ஆழ்வார்கள் மூவர் சொல்லுவார்கள் இதை போல பல பேர் மூவர் மூவர் இப்ப இங்கே மூவர் சொல்றார் மூணு பேர்னா நம்முடைய நண்பர்கள் நமக்கு பகைவர்கள் நமக்கு அயலான் அப்படின்னா மித்திரர்கள் விரோதிகள் உதாசீனர்கள் என்று மூணு பேர் மித்திர்கள்னா நண்பர்கள் வேண்டிவா பகைவர்கள் விரோதிகள் வேண்டாகவா இதுவும் இல்லை அதுவும் இல்லை நடுத்தரமா இருக்கா பிறந்தவர் ஒன்று நமக்கு அவள் வேண்டிவாளுன்றே வேண்டாகவா எத்தனை பேர் தெரியவே தெரியாது அப்பவர்கள்லாம் உதாசீனர்கள் அப்ப பகைவர்கள் நண்பர்கள் அயலான்கள் என்கிற மூவர் பகைவர்களும் நம்ம வசத்துக்கு வரணும் நண்பர்களும் வசத்தில் இருக்கணும் அயலானையும் வசத்துக்கு கொண்டு வரணும் எப்படின்னு பார்ப்போம் நண்பர்கள் வசத்தில் இருக்கணும்னால் அவளுடைய நட்பு நிலக்கணமாக நாம இருந்து அவர்களுக்கு நல்லது செஞ்சு உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே எடுக்கன் களைவுதான் நட்பு என் அவர்களுக்கு நல்ல உதவி பண்ணுறோம் புத்தியில ஒன்னு அவளை பத்தி தப்பா நினைக்கலே அவள் கெட்டு போகிறதுக்கு திட்டம் தீட்டலே வஞ்சனை இல்லே எந்த பயனையும் அவழ்கிட்ட எதிர்பார்க்கலே அப்படின்றதுதான் நண்பர்கள் வசத்திலே இருப்பான் பகைவர்கள் அவர்களுக்கு இன்னா செய்தார உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு அவ நமக்கு குற்றமே புரிந்து இருந்தாலும் அவ வெட்டப்படும்படி நல்லது செஞ்சு விட்டுட்டோம் அப்ப பழையவர்களும் வசத்துக்கு வந்துடுவார் இது ரெண்டும் கூட புரியுது யாரோ என்னை பத்தி கவரையப்படல அவர் எப்படி சாமி வசத்துக்கு கொண்டு வருதுன்னா நாம லோகத்துக்கு நன்மை பண்ணிகிட்டே இருக்கும் அந்த செய்தி பல பேருடைய காது கேட்டு இருக்கும் இந்த சுவாமியா இந்த தனிக்கரா இவர் பள்ளிக்கூடம் கட்டிருக்காரா இவர் கல்யாண மண்டபம் கட்டி இவர் அநாசகளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரமே நடத்துறாரான் அப்படின்னு செய்தி பரவறது பார்த்தோம் அப்ப ஆறாரோ நம்ம பத்தி ஒண்ணுமே தெரியாதவா கூட ஓ நல்ல காரியம் பண்றாரு சமுதாயத்துக்காக நல்லது நல்லது பண்றாரு சரி நம்மாலாச்சு பண்ணுவோம் அப்படின்னு அவர்களும் வந்து விடுவார்கள் ஆஹா நண்பர்களை வசத்துக்கு கொண்டு வரணும் பகைவர்களை வசத்துக்கு கொண்டு வரணும் அயலார்களையும் வசத்துக்கு கொண்டு வரணும் எதை வைத்துக் கொண்டு நாலு கட்டி வணுங்கிறார் சாமி கத்திய வச்சு நண்பர்களோட சண்டை போட முடியுமான்னா இது வெற்ற கத்தி இது வேற கத்தி அது சாமதான பேத தண்டம் என்கிற நாலு கருவிகளை கொண்டு மூவரை வசத்துக்கு கொண்டு வர வேண்டும் எவ்வளவு சுலபமா சொல்றார் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க நந்து பேசி அவர்களை திருத்துவது தானம் எதானுமா கொஞ்சம் கொடுத்து கூட்டுங்க சாமி என்னைக்கு ஏதோ பணம் காசு வேண்டியதா இருக்கும் இல்ல ஏதோ இந்த சின்ன வீடு வேணும் அது வேணும் இது வேணுங்கிறார் கொடுத்துருங்க அப்புறம் நம்ம பக்கத்துக்கு வந்துடுவோம் இல்லையோ நல்லதா அவர் உபயோகப்படுத்திக்கலாமல்லையோ அப்ப தானம் ரெண்டு மூணு பேர் தீயவர்கள் கட்சி கட்டின் இருக்கா அவர்களை உடச்சாலை ஒழிய நல்லவனை நம்மளால இழுக்கவே முடியாது அப்பதான் அவளுடைய அந்த தீய நட்ப போக்க முடியும் அப்படின்னா பேதம் அவளுக்குள்ளேதம் அணிவு கூடது இங்க சொன்னது சொல்லி அங்க சொன்னது இங்க சொல்லி நல்லவர்களுக்குள்ள தீயவர்களுக்குள்ள பிரிக்கணும்னா இதை செய்யலாம் இது பேதம் நாலாவது தண்டம் நேர நடக்கலே தானம் கொடுத்து நடக்கல ஒத்தருக்கொத்தர் ஒண்ணும் புகார் கூறி பிரிச்சு விடுறதுக்கு முடியலே அப்ப ஒரே வழி என்ன தடி எடுத்துருவாண்டிதான் அதுதான் தண்டம் ஹனுமான் இதத்தான் அசோகவன் அத்திர பண்ணார் சீதையை பார்த்தாச்சு இனிமே ராவணனை பார்த்து திரும்ப ராமனிடத்தில் போனோம்னு ஒரு காட்சே அப்பதானே வந்த காரியத்தை சரியா பார்த்ததாகும் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சார் ராட்சசால்த கூப்பிட்டு ராட்சசர்களே நல்லபடி திரும்புங்கோல் சொல்லி பார்த்தா சாமம் இல்லை ஏதானு கொடுக்கலாமா தானம் பேதம் ஒத்தருக்கொத்தர் பேதம் பண்ணி சொல்லலாமா இது எதுவுமே நடக்காகனுட்டார் நல்லதா பேசினா கேட்டுக்கிறதுக்கு அவன் நல்லவன் இல்ல பேச முடியாது தானம் கொடுத்தான் அவன் மணக்காரன் எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல நான் என்ன தானம் கொடுக்க முடியாது பேதம் தீயவர்கள் எப்ப ரொம்ப க்ளோஸ்ட் குரூப்பா இருப்பா அவளுக்குள்ள நம்ம ஒத்தருக்கு ஒத்தரு சொல்லி ஒன்னும் கோல் மூச்சுடவே முடியாது பேதமும் முடியாது மிக்சர்களை ஒரே வழி தண்டம் தான் கைத்தடிய கை கொடுக்க முட்டார் தான் பெரிய சண்டை மூண்டதான் அக்ஷகுமாரனை சொன்னார் இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்கர் பிரயோகம் பண்ணி எழுத்துன்னு போனான்னு அப்ப அந்த நாளையா கருவிகளாக உபயோகப்படுத்த வேண்டும் சாமம் என்கிற நான்கு கருவிகளை கொண்டு நான் அவனுக்கு ஐந்து பேரை ஜெயிக்க வேண்டும் அவ்வை நமக்கு நல்லா தெரியுமே ஐம்பல்கள் ஐந்து இந்திரியங்களைத்தான் அடக்க வேணும்னு சொல்லுகிறார் நம்முடைய கண்ணு காது மூக்கு தோல் இந்த ஐந்து இந்திரியங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும் இந்திரியங்களை ஜெயிக்கிறது ரொம்பவே துர்லபம் கண்ணன் சொல்லும் போதே இந்திரியங்கள் அடங்குறாப்புல இருக்கும் மனசு பிச்சுனு போடும் மனசு அடங்குறாப்புல இருக்கும் புலங்கள் தரிகட்டு ஓட ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரு புலம் தரிகட்டு போச்சு மிட்ட தம்பி இழுத்துன்னு போடும் ஒரு தோல் பைய வச்சுங்க சுருத்தி பார்த்துக்கலாம் தோல் பை அந்த பையில ஒரு ஓட்டம் வந்துருக்கு உள்ள இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெளியில போயிடும் அதே போல ஒரே ஒரு இந்திரியம் கட்டுப்போச்சு அதை பார்க்க கூடாத ஒன்னு பார்த்துருன்னு வச்சுங்க கால அங்கேயே போகும் நாக்கு அங்கேயே போகும் மூக்கு அங்கேயே போகும் தோல் அங்கேயே போடும் ஒன்னு வெளியேறுச்சுன்னா எல்லாமே வெளியேறும் ஜெயித்து ஐந்து புலன்களை ஜெயிக்க வேணும் அப்புறம் விதித்வா ஷட்டு ஆறு விஷயங்களை பற்றி நன்கு அறிந்து கொண்டு அவ்வாறு சந்தி விக்கிரகம் யானம் ஆசனம் ஜெய்தீபாவம் சமாசிரய ரூபம் அறிந்து கொண்டு சந்தி இணைத்து விடுதல் ரெண்டு நண்பர்களை இணைத்து விடுற மூலியம் அதான் சந்தி விக்கிரகம் பிரித்து விடுதல் யானம் பெயர்கள் இந்த இடத்துல வார்க்கா அந்த இடத்துல வார்க்கா சமைக்கணும் இடம் பெயர்ந்தா நல்லா இருக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும் அப்படிங்கிற மூலியம் அதை போல பெயர்ச்சி ஒரு இடத்துலேயே மற்றொரு இடத்துக்கு ஆசனம் நன்கு இருத்தல் அசையாமல் ஒருத்தருடைய இருத்தல் தைதிபாவம் இப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படி நீங்க பண்ணிக்கலாம் என் இருமணத்தை ஏற்படுத்துதல் இதுக்குதான் வைத்தி பாவம் ஒருத்தர பேசும்போது ஒன்னா சொல்லிட்டா ஒரு மாதிரி அட்வைஸ் ஆனா ரெண்டையும் சொல்லிட்டோம்னா சஜஸ்ட் பண்றோம்னு அர்த்தம் ஒரு முடிவை சொல்லி இதன்படி நட அட்வைஸ் இல்ல இப்படி நீங்க பண்ணலாம் அப்படி நீங்க பண்ணலாம் நீங்க முடிவு அது சஜஷன் அதுதான் தைவீ அவர் சமாச்சய ரூபா அதுக்கு மேல கடைசியாக சமாசிரய ரூபம் சார்ந்திருந்த அடைதல் அவரோட கூடவே இருக்கணும் நமக்கு வேண்டி போடணும் அடைதல் அப்ப சந்தி இணைத்து விடுதல் விக்கிரகம் விடுதல் யானம் பெயர்த்தல் ஆசனம் இருத்தல் வைதிபாவம் இருமனத்தை ஏற்படுத்துதல் சமாசிரயம் சார்ந்து அடைந்து விடுதல் இந்த ஆரையும் நன்கு தெரிந்து கொண்டு அப்ப விதித்வா ஷட்டு கடைசியா சப்தி ஏழை ஒழிச்சுடு சுகீபவ சுகமா இரு எந்த ஏழை ஒழிக்கணும்னு சொல்றார் ஸ்திரீ பெண்களை அவமரியாக படுத்துதல் வதை பண்ணுதல் துன்பம் கொடுத்தல் விலைக்குடு ஜூவா அதாவது நம்ம ஆட்டம் ஆடுகிறோம் ஆட்டம் ஆட்டோன்னா தியூதம் தியூதம்ங்கிறது ஆட்டம் சூதாட்டம் சூதாட்டத்திலிருந்து விலைக்குடு மிருதயா வேட்டையாடுதல் செய்வே செய்யாதே பிராணிவதம் பண்ணாதே மத்தியபானம் கள்ளுக்குடித்தல் உன் புத்தியே இழந்து போவாய் கடோரமாக பேசுதல் கண்டபடி வாயால கெடுத்து பேசவும் பாருங்க அந்த வச்சனத்திலேருந்து விலை கொடு என்னாலும் நம்முடைய வாய் காக்க வேண்டும் ஒரு கனி இருப்ப காய்க வரந்தட்டு தமிழர் பண்பாடு அப்ப கனி இருக்கிற காயப்போல கடோரமா பேசலாமா கடுமையா பேசறதை விட்டு விடணும் தண்டத்தி அதே போல கடோரமான தண்டனை கொடுத்தல் அதுவும் கூடாது எது தண்டனை கொடுக்கணும் திருந்தணும் ஆனா கொல்லணுங்கிறதா நம்முடைய எண்ணம் அது செய்யுதல் கடைசியா பார்த்தா ஏதோ தவறான வழியில் பொருள் சேர்ப்பது இந்த ஏழிலிருந்து விலகிவிட வேண்டும் பெண்களை அவமரியாதப்படுத்துவது சூதாட்டம் ஆடுவது வேட்டையாடுவது கடுமையாக பேசுவது கடுமையாக தண்டனை கொடுப்பது தவறான வழியில் பொருள் சேர்ப்பது இவ்வேளையும் ஒழித்துவிடு ஆக ஒன்றான புத்தியை கொண்டு செய்வன செய்யத்தகாதன்கிற ரெண்டை நிச்சயித்துக் கொண்டு நண்பர் பகைவை அயலான் என்கிற மூவரையும் நான்கு கருவிகளைக் கொண்டு வசப்படுத்தி ஐந்து புலன்களை ஜெயித்து ஆறான சந்தி விக்கிரம் ஞானம் ஆசனம் தைரிய பாவம் சமாசிய ரூபம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டு ஏழை விட்டுடு பெண்களை வகை பண்ணுகள் முதலான ஏழையும் விட்டு விடுவாய் இருந்தால் நீ சுகமே வாழலாம் இதுதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு கணக்கு கணக்கு நனத்தன இன்னும் நிறைய கணக்கு பார்க்க போறோம்